மாநாட்டினுடைய நோக்க உரையை நிகழ்த்துவதற்கு தகுதியான ஒருவர் நம்முடைய சுவாமி விடத்திலே வேதாந்தம் பயின்று வருகிற அதே சமயத்தில் சைவ சித்தாந்தத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் கவிஞர் நீ ரவிச்சந்திரன் அவர்கள் மாநாட்டு நோக்க உரையை சுருக்கமாக தெரிவிக்குமாறு அவரை அன்போடு அழைக்கிறோம் வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்துறும் வண்ணி ஐங்கரனை வானவரதன மணியரும் முகனை மாசறு வானவரசமா முத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவான் சிந்தமிழ் வேதாந்த ஞான திருமடமா அந்தமிலா கோயிலூர் ஆதீனத்தின் பீடாதிபதி சீர்வளர்சி மெய்யப்ப ஞான தேசிய சுவாமிகள் சன்மார்க்க தேசிக தவ திரு உள்ளிட்ட இந்த ஆன்மீக தத்துவச் சான்றோர் அவையை வணங்கிவிட்டு என்னுடைய மாநாட்டு விளக்க உரையை சில வார்த்தைகளில் சொல்லிவிடை பெற ஆசைப்படுகிறேன் மாநாடு ஏன் கோவிலூர் ஆதீனத்தில் நடைபெற வேண்டும் இது முதல் கேள்வி இரண்டாவது கைவல்ய நவநீதத்திற்கு ஏன் மாநாடு நடத்த வேண்டும் இது இரண்டாவது கேள்வி கைவல்லிய நவநீதத்தினுடைய சிறப்புகள் என்ன இது மூன்றாவது கைவல்ய நவநீதத்தை பரப்புவதற்கு இன்னும் என்னென்ன நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம் இந்த நான்கு வினாக்களுக்கும் சுருக்கமாக நான் பதில் கூறினாலே இந்த மாநாட்டு விளக்க உரையை நான் நிறைவு செய்தவனாக திருவள்ளுவ மாலையிலே வெள்ளி வீதியார் என்னும் புலவர் ஒரு வெண்பா எழுதியிருக்கிறார் செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் பொய்யா மொழிக்கும் பொருள் கொன்றே செய்யா அதற்குரிய அந்தனர் இதற்குரிய யாரெனில் எந்த விதமான வேற்றுமையுமே கிடையாது என்று ஒரு வெண்பாவன் செய்யாமொழி என்று சொல்லப்படுகிற வேதத்தில் சொல்லப்பட்ட பொய்யாமொழி என்று கூடிய வள்ளுவன் எழுதிய திருக்குறளினுடைய பொருளும் ஒன்றுதான் ஆனால் வேதத்தை அந்தனர் மட்டுமே ஓதலாம் திருக்குறளை ஓதுபவர்க்கு எந்த வர்ணாசிரம வேறுபாடும் கிடையாது என்று அந்த புலவர் பாடியிருப்பார் அதை போலவே சமஸ்கிருதத்தில் உள்ள வேதாந்த தத்துவங்களையெல்லாம் மந்தனர்கள் மட்டுமே அறிந்து கடைபிடித்து முக்தி நிலையை அடைய முடியும் என்ற நிலை இருந்த போது அதை அடியோடு மாற்றி தமிழில் இருக்கக்கூடிய வேதாந்த நூல்களை எல்லாம் தொகுத்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி எழுத படிக்க தெரிந்த எல்லா தமிழ் மக்களுக்கும் வேதாந்த அறிவை வாரி வழங்கிய பெருமைக்கு உரியது இந்த கோவிலூர் மடம் அப்படிப்பட்ட அந்த மதத்திற்கு தத்துவத்தில் புரட்சி செய்த அந்த மகானாக இருந்தவர் முத்துராமலிங்க ஆண்டவர் அவர் இயற்றிய விளக்கு தான் இன்று எல்லா இடங்களிலும் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது இந்த காரணத்தினால் கோவிலூர் ஆதீனத்தில் இந்த விழா நடைபெறுவது மிக மிக சால பொருத்தம் இரண்டாவது திராவிட நாடு என்று தமிழகம் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய நான்கு மாநிலங்களில் ஏறக்குறைய இருநூற்றுக்கு மேற்பட்ட கிளை மடங்களோடு வேதாந்த அறிவை வாரி வழங்கியதும் இந்த மடம்தான் மக்களின் மனத்திலே வேதாந்த விளைச்சலை ஏற்படுத்துவதற்காக விதை நெல்லாக அவர்கள் எடுத்துக்கொண்டது கைவள்ளிய நவநீதம் என்னும் தத்துவ நூல் அதனால்தான் இந்த மடத்தைச் சேர்ந்த மூன்று மடாதிபதிகள் அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள் அதனாலும் இந்த விழா இங்கு நடைபெறுவது மாநாடு இங்கு நடைபெறுவது மிகவும் சால பொருத்தம் கோவிலூர் வேதாந்த மரபு நூல்கள் மொத்தம் பதினாறு ீவாத தொடங்கி தொடங்கித்திலே முடிவடையும் பதினாறு நூல்கள் இந்த 16 நூல்களில் நடுநாயகமாக ஒன்பதாவது இடத்தில் வீச்சிருப்பது கைவலிய நவநீதம் அதனாலும் இந்த மாநாடு இங்கு நடப்பது மிகவும் பொருத்தம் கைவலிய நவநீதத்திற்கு ஏன் மாநாடு மற்ற நூல்கள் எல்லாம் இருக்கும் போது மகாகவி பாரதி மகாத்மா காந்தியை வாழ்த்தும் போது சொல்லுவான் தன்னுயிர் போலவே தனக்கு அழிவு என்னும் பிறனையும் கணித்தல் மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம் கடவுளின் மக்கள் என்று உணர்தல் பெறுமா என்று சொல்லுவான் தமிழகம் இழிவான போர்களிலும் கொலைகளிலும் தண்டங்களிலும் அரசியல் கிடந்த நீ ஒருவன் எல்லோரும் கடவுளின் வடிவம் எல்லோரும் கடவுளினுடைய உருவம் என்று பகைவனையும் மேசிக்கும் பண்பு என்ற மெய்ஞான பண்பினை நீ இணைத்து அதனை தூய்மை செய்தாய் அதை போல சுவாமி விவேகானந்த வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கு கருவியாக பயன்படுத்தியது அத்வைத ஞானம் அடுத்ததாக கேரளத்திலே நாராயண குரு அவர்கள் தன்னுடைய ஈழவ சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அவர்களை மேநிலையாக்கம் பெறச் செய்வதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கருத்து அத்வைதம் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காக சிதம்பரத்திலே சுவாமி சகஜானந்தர் கஜிலை எடுத்துக்கொண்டது அத்வைத தத்துவம் கேரளத்திலே ஐயங்காளி என்னும் புலையரினத்தை இனத்தை சேர்ந்தவர் தன்னுடைய இனத்தை உருவாக்குவதற்கு அவர்களை உரிமை வரை செய்வதற்கு எடுத்துக்கொண்ட ஆயுதம் அத்வைத தத்துவம் இந்த அத்வைத தத்துவத்தை தான் முழுக்க முழுக்க கைவெல்லிய நவனீதமும் வாரி வழங்குகிறது இன்றைய தமிழகம் சாதி வேறுபாடுகளால் சமய வேறுபாடுகளால் ஊழல்களால் போலி ஆன்மீகத்தால் பின்னி கிடக்கிற போது இந்த இடத்திலே கைவல்லிய நவநீதத்தை நாம் இணைப்பதை தவிர வேறு வழி இல்லை அதற்காகவே இந்த கைவலிய நவநீதத்தை நாம் பரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் அல்லது ஒவ்வொரு வட்டத்திலும் நூலகங்களைப் போல கைவல்லிய நவநீத மன்றங்கள் உருவாக வேண்டும் அதற்கும் இந்த மாநாடு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கைவள்ளிய நவநீதத்தினுடைய சிறப்பு என்ன திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீர்கள் ஆரதர் வந்து ஒரு ஞான கனியை கொடுப்பார் சிவனிடத்திலே அதை திரிக்கக்கூடாது ஒரு கனியாகத்தான் உண்ண வேண்டும் என்பா உடனே சிவபெருமான் தன்னுடைய புதல்வர்களை அழைத்து யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி அவர்களுக்கே இந்த கனி என்பா முருகப்பெருமான் தன்னுடைய மயில் வாகனத்திலே ஏறி புறப்பட்டு விடுவார் விநாயகர் யோசிப்பார் உலகம் தானே அம்மையப்பன் அம்மையப்பன் உலகம் என்று தன்னுடைய அம்மையப்பனை சுற்றி வந்து கனியை பெற்றுக் அன்பிற்குரிய சான்றோர்களே அதே போல்தான் நீங்கள் மோட்சை ஞானத்தை அடைய வேண்டுமா நூத்தி எட்டு உபனிடங்களை படிக்க வேண்டியதில்லை பிரம்மசூத்த வேண்டியதில்லை பகவத்கீதையை படிக்க வேண்டியதில்லை இத்தனை நூல்கள் படிப்பதையும் சாரமாக பிழிந்து தருகிறது கைவளிய நவநீதம் அதற்காகவே இந்த நூலுக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டாட வேண்டும் இன்னொன்று பெரும்பாலும் தத்துவங்களை நூலாக செய்கிற போது அது செய்யுளாகத்தான் இருக்கும் ஒருபோதும் கவிதையாக மாறுவது மிகப்பெரிய சிரமம் ஆனால் இந்த கைவளிய நவநீதம் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறது நான் தமிழ் இலக்கியத்தில் மொழியில் முதுகலை பட்டம் பெற்று தமிழ் ஆசிரியனாக பணி செய்கிறவன் பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பனின் மிடுக்கும் இருபதாம் நூற்றாண்டு பாரதிதாசனுடைய கம்பீரமும் பதினைந்தாம் நூற்றாண்டு தாண்டவராயரிடம் இருக்கிறது படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குரவல்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தடு தளித்தேன் இந்த கைவெல்லிய நவனீதத்தை அடைந்தவர் விடயம் என்ற அலைவரோ பசியலாறே இது தாண்டவராஜ சுவாமிகளினுடைய வீச்சு மாதிரி விழுந்த அரிசீர் விருத்தம் இதே பாரதிதாசன் படைகிறான் இருளினை வறுமை நோயை இடருவேன் மேல் உருள்கின்ற பகைக்குன்றை ஒருவனே வெல்வே நீ படையின் வீடு நானங்கோர் மரவன் கண்ணல் பொருள் தரல் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் இந்த இரண்டிற்கும் எந்த சண்ட வேறுபாடும் இருபதாம் நூற்றாண்டில் என்ன சந்தம் இருக்கிறதோ அந்த சந்தத்தை அப்படியே பதினைந்தாம் நூற்றாண்டில் தாண்டாவராய கொண்டு வந்திருக்கிறார் என்ன சந்தம் அத்தனையும் நிறைந்திருக்கிறது இந்த கைவினை நவநீதம் என்னும் மிக சிறந்த நூல் அதற்காகவும் அந்த நூலை நாம் பரப்ப வேண்டும் இந்த நூலை பரப்புவதற்கு நாம் மேற்கொண்டு என்னென்ன செய்யலாம் ஒன்று கைவல்லிய நவநீதத்தின் தத்துவத்தின் சாரம் குறையாமல் அதை எளிமையான சொற்களால் மேற்கோள்கள் என்று ஏராளமாக பயமுறுத்தாமல் பாமரர்களும்படி எழுதி வெளியிட வேண்டும் அது இன்றியமையாத பணி ஒன்று மதுரையிலும் ஈரோட்டிலும் சென்னையிலும் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாக்களில் கைவல்லிய நவநீதம் கிடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும் அந்த எளிமையான உரைகள் இன்னொன்று ஆன்மீகத்திலே ஈடுபாடுள்ள ஆன்மீக பத்திரிகைகளோடு தொடர்பு கொண்ட கைவல்லிய நவநீதத்தில் அறிவு பெற்ற பேரறிஞர்கள் கைவல்லிய நவநீதத்தை குறித்த படிக்க தூண்டும் தலைப்புகளில் அதன் நுட்பங்களை சுவையான கட்டுரைகளாய் வரைய வேண்டும் மூன்றாவது பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் எங்கெங்கெல்லாம் தத்துவத்துறை இருக்கிறதோ அந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் சென்று கைவல்லிய நவநீதத்திற்கு இன்று கருத்தரங்களை ஏற்பாடு செய்யுங்கள் என்று துணைவேந்தர்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் எளிய உரை எளிமையான சுவையான கட்டுரைகள் பன்னாட்டு கருத்தரங்கங்கள் அல்லது தமிழக அளவிலான கருத்தரங்கங்கள் இவை எத்தனையும் செய்தால் கைவெளி அவலியத்தை பரப்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதுவும் நல்கி இங்கு எவ்வகையானும் இப்பெருந்தொழில் நாட்டுவோம் வாரி என்ற மகாகவி பாரதியினுடைய கவிதை வரிகளோடு என்னுடைய மாநாட்டு விளக்கு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்